வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தெற்காசியாவின் முதலாவது முழுமையான பல்கலைக்கழகம் கல்கத்தா பல்கலைக்கழகம் திறக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் சிகாகோவிலிருந்து நாடு திரும்பும் வழியில் யாழ்ப்பாணம் வருகை தந்தார் யாழ் இந்து கல்லூரியில் பிரம்மாண்டமான வரவேற்பு அவருக்கு அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராபர்ட் பேடன் பவுல் என்பவர் சாரணிய இயக்கத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிலி நாட்டை தாக்கிய கடுமையான நிலநடுக்கம் காரணமாக ஏறக்குறைய முப்பதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் மற்றும் வின்ஸ்டன் சர்ச்சில் ஆகியோர் தமது கசப்லங்கா என்ற இடத்தில் கலந்து கொண்ட உச்சி மாநாட்டை முடித்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதலாவது ஆப்பிள் மேக்கின்டோஸ்கணினி விற்பனைக்கு வந்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அமெரிக்கா அனுப்பிய வாயஜெட் இரண்டு விண்கலம் சூரிய மண்டலத்தில் சனிகோளினை தாண்டி அதற்கு அப்பால் உள்ள யுரைனஸ் கோலின் அருகில் கடந்து பறந்து சென்றது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவின் மூன்றாம் தலைமுறை இன்சாட் வரிசையில் இரண்டாவதான இன்சாட் மூன்று சி தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் பிரெஞ்சு நாட்டின் ஏரியன் ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிபி முத்தம்மா இந்திய பெண் சாதனையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டான் ஜெட்ஸ்மென் வேதிகளுக்கான நோபல்ஸ் பரிசு பெற்ற இஸ்ரேல் நாட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு நீல் ஜான்சன் ஜிம்பாப்வே கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டன் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓமி பாபா இந்திய இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுப்பிரமணியம் சுகீர்தராஜன் இலங்கை ஊடகவியலாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பீம்சேன் ஜோஷி இந்திய பாடகர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சுகுமார் அலிகோடு இந்திய எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வி ராகவன் தமிழ் திரைப்பட நாடக நடிகர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே